நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமீலு கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய இலிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க எல்டிஎல் டிரைகிள்ஸ் போன்ற கெட்ட கொழுப்பு வகைகள் மாரடைப்பு உடல் வலி ரத்த ஊட்டத்தில் தடை ஏற்படுத்தும் அதை போக்குறதுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதனுடன் பத்து மிளகு சேர்த்து அன்றாடம் எந்த வகையிலாவது நம்ம உணவுல எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி எடுத்துக்கிட்டு வந்தாலே கெட்ட கொழுப்பு கரைந்துடும் அது மட்டும் இல்லாம எல்டிஎல் லரைஸ் நம்ம உடலை விட்டு நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்